கிடைக்காக உள்ளே இருக்கிறதுனால நம்முடைய உண்மை சருவம் சுக அடிமையே இருக்கிறதுனால இந்த பவனை பண்ணால் தானா வெளியூடு எங்கேருந்து விலைக்கு வாங்கறது இல்லை இந்திரியங்கள் மூலமா விலைக்கு வாங்கி இப்போ தண்ணி விலைக்கு வாங்குறோமோ இல்லை அப்படி போல அடியில் பூத்து இருந்தா வாங்குவோமா தானா வாங்கிக்க அப்படி போய் விலைக்கு வாங்கறது இல்லை அப்போ அந்த மன அமைதி சமபாவனை திருப்தி கருத்தில் திருப்தி வருமானத்துக்கிட்ட திருப்தி இந்த எண்ணங்களால் மன சஞ்சலம் இல்லாமல் இருக்குது சஞ்சலமாக சச்சி மனதில் சச்சியான பானமாகு அப்போது லாபத்துக்கு சாமான வந்துடும் சாமானவர் மனசில் சர்ச்சையான பானமாகு இதுதான் ஆத்ம சுகத்துக்கு வழி இத்தகைய வழிதான் ஞானத்தின் மகிமையங்கிறது இது அஞ்ஞான காலத்தில் தெரியாது அவர்களுக்கு அதனால் பொருள் வந்தால் சுகம் ஓடுவரில்லைன்னா துக்கம்தான் இந்திரிய சுகம் இந்திரிய துக்கம் இதுதான் வேகத்தை நமக்கு வழி சொல்கிறது அதனால் ஞானம் அடைந்தவருக்கு புண்ணியபாதத்துக்கு வீடாக பிரார்த்திருக்கிற வரைக்கும் நடக்குமே அப்போ சோதக்க சூழ்நிலை உண்டாகத்தானே செய்யணும்னா உண்டாகத்தானே செய்யும் ஆனாலும் மனதுக்கு கிடையாது மனது கிடையாது சரீரத்துக்கும் வீடு சூழ்நிலைக்கு இருக்கத்தான் செய்யும் இந்த பாவனை சுகத்துக்காது சுகத்துக்கு மட்டும் குறைச்ச இல்லை சூழ்நிலை எப்படியோன்னு இருக்கலாம் சுகம் தோட்டிக்கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பாவனையை தான் காரணம் திருப்தி சமபாவனை உதாசீனம் இப்படிப்பட்ட எண்ணங்களால் மன சாந்தி அடையுது சாந்தமான மனதில் சைச்சானதும் அப்போ சுகம் தோட்டிக்கொண்டே இருக்குது இப்படிப்பட்ட ஒரு மகிமை ஞானம் இதுக்காகத்தான் அஞ்ச அகங்காரத்தை போக்கணும் ஆத்மச்சானம் பண்ணணும் ஜோ ஏகத்துவத்தை விசாரித்து நான் அகண்டத்தை சார்ந்தபுரமென்று நிச்சயம் வரணும் அப்படி நிச்சயம் வந்தால் தான் சாபானம் வரும் வராது இது பரிபூர்ண நிலை அது மனதுக்கு கொடுக்கணும் இதுவரைக்கும் அந்த பரிபூர்ண நிலையில் மனசு நம்புதோ அது வரைக்கும் சாந்தி வரும் சச்சியானது பானம் வரும் இல்லைன்னா பரிச்சனை புத்தி இருக்க வரைக்கும் சாந்தி வராது ஆகவே அகனில் பரிபான சச்சிதானந்த பரமன் நான்ங்கிற நிச்சயத்தை இந்த மனசு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கொடுக்க கொடுக்க சாபானம் வந்துக்கிட்டே இருக்கும் சச்சியான பணம் ஆகிட்டே இருக்கும் வெளியிலே எத்தையோ சுகங்களும் இருக்கலாம் துக்கம் இருக்கலாம் இந்திய வயலாக சுக சூழ்நிலையே இருக்கலாம் துக்க சூழ்நிலையே இருக்கலாம் அது எது எல்லாமே இங்கே சமமாக வந்துடும் இப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் ஞான நிச்சயம் பேர் அதனால தான் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் அமைதியார்கள் காரணமத்தான் பூத காலத்திறந்த போலினை சிந்திக்காமே ஏதுமே நிகழ்காலத்தில் எழுதினும் அதில் உபய செய்யும் ஓதிங்க ஒரு காலத்தில் ஒரு பொருள் ஓர்ஞ்சிடாமே இதெல்லாம் ஜீவன் முத்தம் இலக்கணம் ஆகும் மைந்தாசுல இப்படி ஒன்று முனபாங்கிருக்கும் ஜீன்கு ரச்சனம் அது உணவு அந்த பிறகு அது சாத் சமமாக இவன் புத்தர்களுக்கு சந்தோஷம் தான் சொல்லப்படுது துக்கம் சொல்லப்படவில்லை பிள்ளை விளக்கில் பிரம்மாண்டத்தில் இருக்காங்களாம் இதை அபியாசம் பண்ணணும் இது ஞானத்தின் மகிமைன்னு பேர் அடிப்படை மகிமைக்கு தான் வழி சொல்லிட்டு போகிறாரு அகங்காரத்தை போக்கணும் என்பது கருத்து தான் அகங்காரம் ஜாதம் பட்டோரை நசித்ததாலும் அது நின்றும் செய்திகற்பம் அறவுமே அடங்கலாலும் விவேகத்தாலும் அகமது வாணியன் என்றே அடையலாம் தத்துவத்தை முன்னூற்றி நாற்பத்தி ஒகாப்பட சொல்ற பகை அகங்காரம் யாதும் பற்று அற நசித்ததாலும் இப்போ இது ஒரு விசாரம் பண்ணதுனால நமக்கு ஒருவாரமாக இருக்க அகங்காரம் சிறிது கூட ஒட்டுதல் இல்லாமல் நாச நாசமடைது அப்படி நாசமடைந்த பிறகு அது நின்று செய்ப்பம் தன்பிடி விடாப்படி ஆங்காணம் ஒன்று சொல்லலாம் அபிப்பிராயம் சொல்லாமடியே அதுக்கு ஆதரவு இல்லைன்னு விற்ற வேண்டியது தான் அதுக்காக சொன்னதான் செய்யணும் அப்படிங்கிறது வச்சுக்கிட்டோம்னா தகராதான் தகராறதுக்காகணும் சரி அபி சொல்லலாம் ஆதரவு இல்லைன்னா விற்ற அது ஆங்காணம் இல்லையான்னு அர்த்தம் இல்லை நான் சொன்னதான் செய்யணும் ஆங்காரம் அதுதான் தன்பிடி விடாப்பிடின்னு அர்த்தம் அப்படிப்பட்ட அஞ்ஞான காலம் போய் அது நின்று செய் விகற்பம் அறவுமே அடங்கலாலும் முழுமையாக நின்று விட்டது சுக கண பிரத்யேகான்மஸ்வரூபம் ஆத்மா எப்படி இருக்கிறது சுக கணம் கணம்னா பெரியதாக ஒருவடையதாக இருக்குன்னு அர்த்தம் அது சுகம் எப்போதுமே இருக்கிறது அது அழியக்கூடிய சுகம் அல்ல அது பிரத்தியக்கான்ம சுரூபமாக இருக்குது பிரத்தியேக்கண்ணா அர்த்தம் நமக்கு உள்ளேதான் இருக்குது நமக்கு அண்ணா அர்த்தம் சரீரத்துக்குள்ளதே அது செயல்படுது அத்தகைய ஸ்வரூபம் நல் விவேகத்தாலும் அப்படி எப்படி இருக்கணும் சந்திய விரிதம் இல்லாமல் மேன்மக்களால் போற்றக்கூடிய விவேகம் இருக்கணும் என்ன இருக்கும் நித்யா நித்திய வஸ்து விவேகம் சொல்லப்படுது இது ஆரம்பநிலை இதே திடமாக்கி என்ன ஞானம்னு அர்த்தம் இதே ஞானம் விதை போகிறனா ஒரு மொள வந்தது அப்போ மொளை வந்தபோது செடிங்கிறோம் பெருசாக ஆச்சுன்னா மரமாகிற அப்புறம் முத்தி பச்சு அப்படி போகல ஆரம்பத்தை உள்ளது விவேகம்னு பேர் இது பரோட்சம் அல்லது ஆரம்பம் அது ஜனமாச்சா ஞானம்னு பேர் அது இன்னும் ஜனமாச்சா திடஞானம்னு பேர் சின்ன பையன் அவன் பையங்கிறாங்க அவன் இருபது பேலவாஜா பெரியவங்கிறாம்பான் அப்புறம் கைசாம்பினால் கிளவங்குறாங்க ஒரே ஆள் தான் பருவங்கள் மாறும்போது பெயர்களும் மாறுகின்றன அப்படி போல் இங்கேயே விவேகமானது ஆரம்பத்தில் நித்யான சோ விவேகம் தான் இதே ஞானம் அதுதான் நித்யான் சோதிவேகம் சொல்லுது நித்தியம் அது ஆத்மா நித்தியம் ஆத்மா அநித்தியம் அது அழியக்கூடியது அது மழை மழையாக காரியங்கள் இதுதான் சொல்லுது ஆரம்பம் தான் முடிவது தான் ஆனால் அதில் பரோட்சம் ஜடம் ஜிடா பரோட்சம் இதுதான் வித்தியாசம் அது நல்விவேகத்தாலும் அகம் அது ஆனேன் என்றே அடிப்பட்ட அந்த படத்தை அப்படின்னு பரமாத்மாவே நான் என்று நிச்சயம் செய்த பிறகு என்று அடையலாம் அது அடைய முடியும் எது தத்துவத்தை அந்த உண்மை வஸ்துவை ஆக இவ்வளவு விசாரம் பண்ணாதான் அது மனசில் தங்கும் இவ்வளோதான் நாம் படிச்சுக்கிட்டே இருந்தாலும் கூட சம்ஸ்காரமாகணும்ஸ்காரம் ஆனால் தான் அது சமயத்துக்கு வெளி வரும் இல்லைன்னா வெளிவராது வாசனை ஏற்றணும் முன்பின் ஒன்றியை ஆலோசியாமல் குரோதாதி குருத்திக்கு ஏதுவாகிய சித்திரத்தின் சூட்ச அவஸ்தைக்கு தான் சம்ஸ்காரம்னு போயிரு சம்ஸ்காரம் வாசனை திட எண்ணம் பழக்கம் வழக்கம் எல்லாம் ஒரு பிடிச்சொற்கள் தான் அது திடமாகணும் அத்தகைய திடப்படுத்துறதுக்கு நம்ம முடிச்சு பண்ணணும் இடம் கொடுக்கணும் எத்தனையோ விவகாரங்கள் இருக்குது இருக்கட்டும் விவகாரத்துக்கு கிடையாது இது ஒரு விவகாரம் வச்சுக்கணும் இது ஒன்றும் தனியாக ஒன்றும் தேவையில்லை எந்த விவகாரம் பண்ணுறது மனோராஜ்யம் வரும்போது இதுக்கு இடம் கொடுங்க அதுக்கு தள்ளி கொடுங்க அவ்வளோதானே இப்போ மனோராஜ்யா வருவோ அது மாதிரி தள்ளி போட்டு நான் பிரம்மசோரன் நான் பிரம்மாஸ்மி நான் சச்சிதானந்தன் இதை வச்சுக்கோங்க வச்சுக்கலாம் அது மனது ஒத்துக்காது தான் வைக்கணும் அதுதான் வைராக்கியம் மனது ஒத்துக்காது மனோராஜனை உல்லாசமாக திரும்பத்துக்கு ஆசைப்படுறேன் நீ கட்டாயப்படுத்தி இந்த செய்தியை ஏற்றுக்க சொல்கிறேன் எப்படி ஏற்றுக்கிறதுன்னு கேட்குது அது மனோராஜன் ஒத்துக்காது அப்போ அதுதான் இங்கே வைராக்கியம் வேணுங்கிறது நான் வந்து வலுக்கட்டை செய்யணாக்கா கோவந்தான் வர்றதுக்கு நீ கோபப்பட்டாலும் சரி தான் செய்யணும்னு கட்டாயப்படுத்தமுன்னா நமக்கு விவேக வைராக்கியம் திடப்பாக இருக்கணும் அப்படி திடப்படும் போது அது நாலு தான் பழந்தொரு வழியே ஒன்று ஒத்துக்காது மனுராஜ்ஜம் இதில் உள்ள அந்த மனசுக்குள்ள உல்லாசம் நான் சொல்கிற இடையெல்லாம் செய்யாது ஒரு வேலைக்காரனே எடுத்துக்கோங்க அவசியன்னு செஞ்சிக்கிட்டே போகிறேன் சொல்லுங்க வேறு இடையில கோவரத்து அவனுக்கு செய்ய மாட்டிக்கிறான் ஏன் அது மனதை அப்படி பழகி போனது அதுலேயே பழகி போனது புதுசாக கஷ்டப்படுது அதே மாதிரி அந்த மனசை அப்படித்தான் அதனால இந்த அகம் அது ஆனேன் என்றே அடையலாம் நான் பிரம்மசுவரம் ஆகிவிட்டேன் என்று நிச்சயம் பண்ணலாம் அது தத்துவத்தை அந்த உத்தையும் சொல்லுது ஆகவே இதெல்லாம் திடப்படுத்துகிறதா வரைக்கும் லாபம் உண்டு அவ்வளோதான் திடம் இல்லை இல்லை ஏதோ கேட்டோம் அவ்வளோதான் அது ஞாபகமே இல்லைன்னு சொல்ல வேண்டியது அப்புறம் அப்படின்னு சொருபனர் சத்தையாலே செய்மே சத்து போலாய் விருளுங் கர்த்தாவாகி விகாரி யா பிரதிபிம்பத்தை மேவி பிறங்கிய வாங்காரத்தின் மருவிய வான்மபுந்தி மாற்றுவாய் விரைவில் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் பாடலில் சொல்றார் நல் சத்தையாலே சுயமுமே சத்து போலாய் சொருபம் எப்படி இருக்கு அது நல் சத்தை அது சத்து இருக்கு எப்போதும் இருக்கு இருப்புத்தன்முடி தான் சொருபம் நம்முடைய வடிவம் அப்படி சத்தையாலே சுயமுமே சத்து போலாய் இது இயல்பாகவே சத்து தான் அது இந்த இடையில் வந்து சத்தாது விருளூரும் கர்த்தாவாகி வீகாரியாய் அப்போ என்ன பண்ணது சுயமாக சத்தாக இருந்தும் கூட இந்த ஆங்காரத்தோடு சம்மந்தப்படும் போது ஆகாரமான சத்து செயல்படுது விருளூரும் அச்சம் கொடுக்கக்கூடிய கர்த்தாவாகிறது கர்த்தா தன்மை இருந்து அது அச்சந்தான் பயந்தாது ஏன்னா ஒன்று கட ஒன்று செஞ்சுப்படுது இந்த ஜீவனை ஆங்காரத்தோட ஜீவன் சேரும் போது அது கர்த்தா தன்மை வலுப்பட்டு விகாரியாய் பல மமர்தர்கள் செய்ய செய்கிறது சொருமந்தன்னின் பிரதிபிம்பத்தை மேவி அப்போது அந்த பிரதிபிம்பம் இருக்கு அதோட பொருந்திக்கொண்டு பொருத்தி கொண்டு பிறங்கிய ஆங்காரத்தின் மருவியை ஆன்மகுந்தி விளங்குகின்ற அந்த அகங்காரத்தின் பொருந்திருக்கின்ற நான் என்று சொல்லக்கூடிய நிச்சயம் இருக்கு அதை விரைவில் மாற்றுவாய் வே சீக்கிரமாக மாற்ற வேண்டும் ஆபாச பாகம் இருக்கு சம்பந்தப்படும்போது நான் கர்த்தா போக்தா தண்ணி தானாக வந்து இருக்கு செயற்கை தோசைன்னு பேர் செயற்கை நீர் மழை நீர் நல்லா சுத்தமானது மதுவை பே பேயும் போய் எல்லாம் ஒரே மாதிரி பெஞ்சாலும் கூட மண்ணின் காரணமாக சில இடத்துல மஞ்சளாக இருக்கும் சில இடத்துல வெள்ளையாக இருக்கும் சில உப்பாக இருக்கும் சில இடத்துல சோப்பாக இருக்கும் சிவராக இருக்கும் எல்லாமே இருக்கும் செயற்கை தோசம் அதுபோல் அகங்காரத்தோடு ஐட்டானத்தன்மையுடைய தரிசித்து சான்ந்த நித்தியம் பூர்ணமாக இருக்கின்ற ஐட்டானம் ஒரே மாதிரி இருந்தாலும் கூட அவளுடைய பிரதிமங்கள் அந்த கணத்தை பிரதிமிக்கும் போது அந்த கணங்களுக்கு ஏற்ப அந்த பிரதிம்பத்துக்கு உணங்கள் மாறுகின்றன அப்போது நான் கல்கா போக்தா என்று ஏற்பட்டு அப்புறம் ஜாதிகள் வித்தியாசம் வருணங்கள் வித்தியாசம் இன வித்தியாசம் பாஷா வித்தியாசம் தேச வித்தியாசம் எத்தனையோ மாறுபாடு ஏற்படுகிறேன் அத்தனைக்கும் அந்த அகங்காரம் அது ஆத்ம ஆத்ம பிரதீபமாகிய ஜீவனை ஆட்டி படைக்குது இவன் நான் சொன்னபடி ஏன் அறிவில்லாதன் அது எப்போ விடுபாடையாடுது எப்போ ஏதாந்தம் படி வரணும் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் அவன் ஓஹோ நம்முடைய நிலை எப்படி இருக்கா அப்படின்னு தெளிகிறான் அப்போ தான் அப்போ தான் ஐட்டாணத்தோடு முயற்சி பண்ணுறான் அதான் முச்சத்துன்னு பேர் ராஜகுமாரன் வேலர்களோடு சேர்ந்து வேட்டையாண்ட மாதிரின்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்து அடையாளம் பார்த்தா என்டையே நீ ராஜகுமாரன்டா உன்னுடைய உருவத்துக்கு வே விளைய வச்சா வித்தியாசம் சொன்ன பிறகு அப்புறம் பார்த்தா தண்ணியில் முகத்தை பார்த்தா அவன் முகத்தையும் எனக்கு வித்தியாசம் நல்லா தெரிஞ்சது அப்படின்னு நான் வர்றேன்னு போய் ராஜ்ஜியத்தை போயிட்டான்னு சொல்லப்படும் இது ஒரு கதை அப்படி போல் ஆத்மஸ்வரூபத்தின் பிரதிமுகமாகிய ராஜகுமாரன் இந்த அனாத்மாவாகிய வேடல்களோடு அனுப்ச்சிட்டுமானு சொல்லக்கூடிய வேளோடு சேர்ந்து போச்சு ஆனால் சேர்ந்து போச்சு இன்றைக்கி இல்லை எப்போது சேர்ந்து போச்சு எப்போ சேர்ந்த பையன் சின்ன குழந்தைங்க வந்து திடீர் தூக்கிட்டு நகையில் பொண்ணுக்கிட்டு போட்டு போயிட்டாங்க அதில் வளர்ந்த பையன் அந்த பையன் அடிப்போல் நம்முடைய ஆத்மஸ்வரூபத்தில் இருந்த நம்மை அந்த ஆத்மானம்ங்கிற நகையில் தீடுக்கிட்டு போட்டு போயிட்டாங்க அலங்காரத்தோட அதனால் ஜீவர்கள்லாம் திண்டாடுறாங்க எங்கெங்கே இருக்காங்களோ அங்கங்கே அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நான் கரெக்டாக போகிட்டாங்கிறேன் அதனால் அவர்களுடைய பலன்களை அனுபவிக்கிறான் என்ன அனுபவிக்கிறான் சோதுக்கம் தான் மாறி மாதிரி அனுமிக்கிறேன் தான் இது ஏதோ ஒரு புண்ணிய சேத்திரா மண்ணியம் பரிவாக வரும்போது அதே சாஸ்திரம் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தா அப்போ தான் விளங்குது ஓஹோ நான் தப்பா ஆனால் வழிக்கு போயிட்டுருக்கோம் இனிமேல் இது எப்படியாவது ஒழித்து காட்டணும் என்று சிறுவனம் ஆகின தீவிரப்படுத்துகிறான் தீவிரப்படுத்தி ஒரு காலத்தில் அந்த நிலை அடைகிறான் என்பது கதை அதுதான் இங்கே இந்த சொருவந்தண்ணில் பிரதிபிம்பத்தை மேவி பிறங்கிய அகங்காரத்தின் விளங்கி கொண்டிருக்கிற அகங்காரத்தில் மறுவிய ஆன்மபுந்தி அதில் இருக்கின்ற நான் என்ற புத்தி இருக்கு அதை விரைவில் மாற்றுவாய் நான் கர்த்தா பக்தா தன்மையை சீக்கிரம் மாற்ற வேண்டும் அதே நான் சீக்கிரம் என்ன அவசரப்படுத்துகிறேன் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் இப்பிரிவை எப்படினா எப்பிரவு யாரு கண்டாங்க மூச்சுத்தன்மை தீவிரமாக இருந்தால் ஒரு முதல்வர் வந்ததுன்னு சொல்லப்படுது கொஞ்சமாக என்ன பண்ணுறது மூச்சுத்தன்மை இல்லை முதல் பூமி இருக்காது காளான முதற் பூமி கைவந்தான் முத்தியும் கைவந்துதான் முதற் பூமி கிடைப்பதே வருத்தமாய்ந்தான் முதல் பூமி கிடைக்கிறது கஷ்டம் முதற் பூமி வரதுன்னா சும்மா வந்துடுமா அது மனசுல தீவிரம் இருக்கணும் இல்ல இப்படியே ஞானம் அடையணும் அதுதான் வாழ்க்கையின் மற்றதெல்லாம் ரெண்டாம் தரமாக நினைக்கணும் ஆனால் அதற்கெல்லாம் அவளை முக்கியத்துவம் கொடுக்க கூடாது தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் திருமணம் ஒன்று தான் நம்மளுடைய வாழ்க்கையை லட்சியம் என்று தீவிரமாக இருப்பேன் என மதுர்ப்பு வந்ததுன்னு அர்த்தம் என்ன வரனாலே கேட்போம் கேட்காம போனால் என்ன இருக்கிறது இல்லை இதை வந்தாச்சு பத்து வருஷம் வர்றதுனால பழக்கமாக போச்சப்ப அதான் வரேன்னு சொன்னாக்க முச்சுமாக தீவிரமாக இருக்கணும் திருமணம் பண்ணணும் அது பண்ணும்போது அது நம்ம இது அடுத்தம் கதை இல்லை அதனால் நாம் சீரமாக பண்ணி எப்போதாவது தெரிஞ்சுக்கணும் அடையணும் அப்படின்னு ஒரு தீவிரமிருந்தால் மதுரை வந்துருச்சுன்னு அர்த்தம் தீவிரம் இல்லாத மஞ்சமாக இருந்தால் மதுபம் இல்லைன்னு அர்த்தம் அப்போ இந்த பிறகு தப்புனா எப்பிரையோ யாருக்கின்றாங்க முதல்வு வந்தால் ரெண்டு பூமி ரெண்டு பேர் பிறகு மூணு பேரும் சொல்லப்படுது அதுக்கு மாறது இல்லை மாறான பவத்தை விழார் அப்படின்னார் மேலான பதமடைந்து மெல்ல மெல்ல வந்து வீடு சேர்வார் அது மேலே கிடைக்கும் முதல் பூமியே கிடைப்பது வருத்தமாய் தான்னாரு அவள் முதலில் சம்பாதிக்கணுமா இல்லையா அப்படின்ட்டு அடையாளம் தீவிரமாக இருக்கணும் அதுக்காக வேறு விட்டுட்டு நான் தீவிரமாக இருக்கேன் அந்த வேலையை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா அது நூற்று தேர்தல் அது ஏமாத்துறதுன்னு அர்த்தம் அவர் கடமை செய்ய வேண்டும் அவர் கடமை செய்து இது மனதுக்கு தான் அந்த வேலையும் கிடையாது இல்லை மறுவிய ஆன்மபொந்தி மாற்றுவாய் சீக்கிரத்தை மாத்தணும் அந்த அகங்காரம் கர்த்தா பக்தன் மாத்தணும் சொல்றான் சுகரூபமாக மூர்த்தியாகும் தத்துவ மாம் உனக்குங்கு அகமுடத்தியாசம் அடைந்ததால் சனனமாதி சகலமாம் துயமிகுந்த சம்சாரமுட்டதன் ரோம் பாடு சொல்ண சொமாக நிறைந்த சுகம் குறைந்த சுகமில்லை அது நிலையான சுகம் மாறுதலையாது அப்படிப்பட்ட சுக கன சொமாகி வடிவமே ஆகி சுத்த சின்மூர்த்தியாகும் அது பரிசுத்தமானது கலங்கம் இல்லாத அறிவு வடிவமாக அடிவு மூர்த்தம் என்ன வடிவம் சித்மூர்த்தி அடிவடிவமாகும் தக உல பிரத்யேக் ஆன்மா அது எது தகுதி பொருந்திய உள்ளே இருக்கிற ஆத்மா தான் சரித்துக்குள்ளே தான் நிறைய இருக்கு இப்போ ஹரித்துக்குள்ளே இல்லையா வெளியே அப்புறம் பேசிக்கலாம் இப்போ இல்லை உள்ளே இருக்குன்னு நினச்சிக்கோங்க பிரத்யேக் ஆன்மா தத்துவமாம் உனக்கு அடிப்பட்ட வடிவமாக இருக்கின்ற உண்மை பொருளாக இருக்கிற உனக்கு யூ அகமுடன் அத்தியாசம் அடைந்ததால் அது அகங்காரம் சொல்லக்கூடிய அதோடு அத்தியாசத்தினாலே ஒன்றை மற்றொன்றாக பார்க்கின்ற புத்தியின் காரணமாக சேர்க்கை ஏற்பட்டது ஜனனமாதி சகலமாக துயர் மிகுந்த சம்சாரம் விட்டுறது அன்றுவாசை அதான் என்னாச்சு பிறக்கிறது இறக்கிறது தான் அப்புறம் சம்சார சாகரத்தில் அனுமிக்கிறது தான் ஒரே சுகம் வந்தாலும் நல்லது ஒரே துக்கம் வந்தாலும் நல்லதுதான் ரெண்டு கலந்து வருதுனாலே பிரச்சனை வருது எப்படி சொல்லுங்க ஒரே துக்கமாக இருக்கட்டும் வேறு வழி தெரியாதுல்ல அதில் அதான் வாழ்க்கைன்னு ஒரே சுகமாக இருக்கட்டும் அதுவும் சரிதான் போகலாம் ரெண்டு கலந்து வரும்போது வித்தியாசம் தெரியுது ஓ சுகம் இப்படி இருக்கு துக்கம் இருக்குது நமக்கு வேண்டிய சுகம் தான் துக்கம் படுறோமேனு வித்தியாசம் தெரியுது வெயிலாகவே இருந்துட்டா பிரச்சனை இல்லை அல்லது ராத்திரி இல்ட்டாக வேற பிரச்சனை இல்லை மாறி மாறி வேறு தெரிஞ்சு போகுது நமக்கு இட்டலுடைய தன்மையும் வெளிச்சம் தன்மையும் கண்டுபிடிக்கிறோம் அப்போ நமக்கு இளையோட வெளிச்சந்தான் அனுகூலம் பண்ணதுன்னு நிச்சயம் பண்ணுறோம் அப்படி போல் வாழ்க்கையில் சுகமே இருந்தாலும் பிரச்சனை இல்லை துக்கமே இருந்தாலும் பிரச்சனை இல்லை கலந்து வரும்போது பிரச்சனை ஏற்படுதலாம் ஆக கலந்து வரும்போது இத்தனை தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சதுனால நம்ம எதுவும் அனுகூலமாக இருக்குது சுகந்தான் அனுகூலமாக இருக்குது அதை ஆசைப்பட்றோம் துக்கம் பிரிகளும் வந்து வேண்டாங்க பிரச்சனை வாழ்க்கையில் ஏன் வருது மாயை துக்க வடிவம் நாம் தப்பிச்சுக்கணும் சொல்றாரு தப்பிச்சுக்கலாம் அதுதான் சொல்றது அகமுடன் அத்தியாசம் அடைந்ததால் ஜனமாதி சகலமாகவும்யர் மிகுந்தது சம்சாரம் விட்டுறது அப்படின்னா இதெல்லாம் விசாரம் செய்யணும் ஏதாந்த விசாரம் ஆத்மானாத்மா பாகுபாடு இதை பற்றி தெரிஞ்சு விசாரம் பண்ணாதான் விளக்கம் ஏற்படுவேன் இல்லையா இதில் விளக்கம் ஏற்படவே ஏற்படாது பக்தி மார்க்கம் மாதிரி ஜபம் பண்ணாலோ தியானம் பண்ணாலோ புண்ணியம்னு சொல்லுவாங்க புண்ணியந்தான் ஆனால் விளக்கம் ஏற்படாது கர்மகாண்டத்தில் எக்ஞா கர்மங்கள் தியான தர்மங்கள் செஞ்சால் புண்ணியம் நிறுத்தப்படும் அது புண்ணியந்தான் விளக்கம் ஏற்படாது லௌகிகத்தில் கண்டதே காட்சி கொண்டதோ போனால் கொஞ்சம் காலம் இருக்கலாம் அந்த வரைக்கும் சுகம்தான் ஆனால் விளக்கம் இல்லை வேகாந்தத்தில் சொல்லுவது என்னன்னா விசாரம் பண்ணுங்களோ விசாரம் பண்ணுங்க தான் சொல்லுது ஆத்மாவை பற்றி விசாரம் பண்ணுங்க ஆனாத்மா பற்றி விசாரம் பண்ணுங்க ரெண்டுக்குள்ளே சம்பந்தத்தை பற்றி விசாரம் பண்ணுங்க அப்புறம் தெளிவடையுங்க என்று சொல்லுவார் சிறனமான கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் என்ன சொல்கிற இது ஒன்றால் நாள் அல்ல நிரந்தரமாக செய்யணும் எழுங்காலம் செய்யணும் நேற்றோடு செய்யணும்னு சொல்லப்படுது அப்படி செய்யலைன்னு சொன்னாக்க நமக்கு விடை கிடைக்காது அப்போ தான் மனசுக்கு விளக்கம் ஏற்படும் ஏன் அப்படின் சொன்னால் அனந்தமோடு ஜென்மங்களில் அழுக்கலையே ஊர் போன மனசு இது உலகாய்ந்த புத்திலே ஊர் போனது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் காலத்தேக்க கொஞ்சமாக இழுத்து போடுறோம் அது இழுத்து போட்டால் இன்னும் வரமாட்டேங்குது அங்கே தான் இருக்குது அப்போ தீவிர முயற்சி பண்ணுமா இல்லையா அதனால தான் தீவிரமாக பண்ணுவோம்னு அப்படி பண்ணாக்கா ஒரு காலத்தில் வெற்றி கிடைக்கும் கிடைக்காம போகிறதில்ல ஏன்னா கிடைத்த அனுப்பிக்கிற ஞானிகளை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கோம் நேரிலையும் பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும் போது ஏன் நம்பக்கூடாது அதெல்லாம் நம்பிக்கை தான் வேணும்னார் புகழ் சதானந்த சித்தாய் பூரண ஏகரூப தகவுள நிறுவிக்கார தத்துவ மாணக்கியு அகமுட நத்தியாசம் அன்றைய சுபாவமாக இகழுமைச் சம்சாரந்தான் எதுமே எங்கும் இல்லை முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டாயிரம் பாட சொல்றார் இதுவரைக்கும் அந்த அகங்காரமும் அகங்கார தடையும் அகங்கார தடை நீக்கிறதுனால வரக்கூடிய பயன் சொல்லி வர்றார் இது இந்த பயணி தான் சொல்றார் புகழ் சதானந்த சித்தாய் சொல்லம் சதானந்தம் எப்போதும் தான் பண்ணி ஆத்ம வந்த பிறகு ஆனந்தம் இல்லை முன்னே ஆனந்தம் தான் சதானந்தம் சத் ஆனந்தம் சதானந்தம் சத்தோட கூடிய ஆனந்தம் இருப்புடைய ஆனந்தம் சித்தாய் அறிவாய் அது சச்சி ஆனந்தம் அர்த்தம் பூரண ஏகரூப வெறும் சச்சித்து இருந்தாக்கா அவங்க அழிஞ்சு போகலாம் இங்கே பூர்ணமாக இருக்குது இங்கே பூர்ணமாக இருக்கிறதுனால தான் ஒன்றாக இருக்க முடியாத ஏகமான பேர் அது ஏகமேவாத்வைதம் ஒன்றே ரெண்டு அல்ல என்பது அர்த்தம் தக உல நிருவீக்கார தத்துவமாம் இப்படி தகுதிகளை உடைய நிருவிகாரம் வடிவும் இல்லாத நிராகாரம் வடிவம் இல்லாத தத்துவம் அது தத்துவம்னா வஸ்து அதான் உண்மை அப்படிப்பட்ட உனக்கு உண்மையான உனக்கு இனி அந்த வடிவுமா இருக்க இகமுடன் அத்தியாசமன்றியில் இந்த அகத்தோடு அந்த அகங்காரமோடு அத்தியாசம் இல்லாவிட்டால் சேரமாட்டேன் அத்தியாசமோடு சேர்ந்துருக்கு அத்தியாசமன்றியில் சுபாவமாக இகழ்மைச் சம்சாரம்தான் ஏதுமே எங்கும் இல்லை அத்தியாசம் வந்ததுதான் சம்சாரம் அத்தியாசம் போக்கணும் அவ்வளோதான் பழுதில் பாம்பு வந்ததுன்னா பாம்பு எப்படி வந்தோன்னு விளக்கு வச்சு பார்த்து விசாரம் பண்ணி தான் போக்கணும் முடியும் இல்லைன்னு போக முடியாது காலையில் ஜலம் சொல்றதுன்னு சொன்னால் விசாரம் பண்ணால் முடியும் உண்மையான ஜலம் என்று ஏமாறது தான் அப்புறம் ஏமாறுறதுக்கு காலமாக விசாரம் பண்ணணும் அது சம்மந்தப்பட்டவங்கள கேட்கணும் கேட்டு தெளியணும் இல்லைன்னாக்கா அழிஞ்சிகிட்டுதான் இருக்கணும் அங்கே போனால் இங்கே தனியாக தெரியும் இங்கே போனால் அங்கே தாகமோ வரலது அசந்து போய் படுத்துக்க வேண்டியது அப்படி இருக்கிறதுனால இந்த சம்சாரம் என்ன வந்தது அத்தியாவசம் வந்தது இவருமே மென்மக்களால் இழக்கூடிய சம்சாரம் கீழ்மக்களால் போட்டக்கூடிய சம்சாரம் அது இம்சாரம்தான் ஏதுமே எங்கும் இல்லை இங்கே மட்டும் இல்லை சொர்க்க மத்திய பாதாளம் கிடையாது யார் விசாரமும் இல்லவே இல்லை அபிசார குறித்தவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் ஆகவே சம்சார சாகரம் போகணும்னு சொன்னால் விசாரம்தான் பிரதானம் அத்தகைய விசாரபுருத்தர்களுக்கு இந்த சம்சாரம் நிவர்த்தி ஆக முடியாது மற்றொரு நிவர்த்தி ஆகாது ஆதலால் துய்போன் கண்டு தடைத்த கண்டகமே போல வாதக முனக்கு செய்து வந்த விகங்காரத்தை கோதிலா ஞானவாளால் கொய்து நன்ஸ்வரூப பூத சாம்பிராஜ்ய இன்பம் புசித்துடு நினைத்தவாரே முந்நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பாட்டு அதனால் மேலே சொல்லப்பட்ட இந்த விசாரத்தினாலே உதாரணம் சொல்கிறேன் என்றார் தீப்போன்னு கண்டத்தை அடைத்த கண்டகமே போகல சாப்பிட்றோம் சாப்பாட்டில் ஒரு முள் இருந்தது முள் போய் அடைச்சிக்கிச்சு கண்டத்தில் எப்படி இருக்கும் சாப்பிட முடியல முழுக்க முடியல தடை மாறுறான்னு அப்படி போகலாம் வாதகம் உனக்கு செய்து இதுவரைக்கும் உனக்கு இடையிலே பண்ணி செய்து வந்த யுவ அகங்காரத்தை இதாக எழுத பண்ணுது நம்ம சாப்பிட சாப்பாட்டே தடுக்கிற மாதிரி இந்த அங்கார நம்முடைய ஆனந்த தடுத்துக்கிட்டே இருக்குது அதனால் அந்த அகங்காரத்தை என்ன செய்யணும் கோதிலாக ஞானவாலால் நன்றாக கூர்மையாக தீட்டப்பட்ட குற்றமில்லாத ஞானமாக கத்தி வச்சுக்கணும் கூர்மையில் வெட்டாது கொய்து அறுத்து நன்று உன்ஸ்வரூபம்வரூப பூத சாம்ராஜ்ய இன்பம் புஷித்தெடு நல்லதாக இருக்கின்ற உன்னுடைய சுரூபம் இருக்கே அதுதான் பூத சாம்ராஜ்யம் பெரிய சாம்ராஜ்யம் சின்ன சாம்ராஜ்யம் இல்லை அது நினைத்தவாறே இன்பம் புசித்தெடு நீ வேண்டியதும் சா அனுபவிக்கலாம் இது வந்து கணக்கிடையாது ரேசனே இல்லை லேசன் கடையில் அளந்து கொடுக்குற மாதிரி இல்லை எவ்வளோ வேணாலும் அடையலாம் பிறகு வெள்ளக்கூட பிரமானந்தம் சொல்லப்பட்றேன் அந்த ஆனந்தம் ஞானிகளுக்கு உண்டு அதனால் வந்தது முன்னே சொன்னால் சவபாவனை உதாசீனம் கிடைத்த திருப்தி இந்த எண்ணங்கள் ஜலம்தான் காரணம் அந்த எண்ணம் ஜலத்தினால மன சாந்தமாகவே இருக்குது பார்த்தாலும் தைச்சாலும் மானமாகிட்டே இருக்குது அந்த எண்ணங்கள் மன சஞ்சலமாகவே இருக்குது துக்கமாகவே இருக்குது அப்போ சுகம் கிடைக்குதே தற்காலிகமாக கிடைக்குது எதிர்பார்த்த வாஞ்சி பதார்த்தம் கிடைக்கும்போது கொஞ்சம் மைதி கிடைக்குது அப்போது கிடைக்கும் அவ்வளோதான் வாஞ்சி பதார்த்தம் கிடைக்கலையா துக்கம் வந்துருது இங்கே வாஞ்சி பதார்த்தம் ஞானிகளுக்கு ஆத்மா தான் உண்மையாக சொல்றது வாஞ்சி பதார்த்தம் உலக பொருள் எதுவுமே வாஞ்சி பதார்த்தம் இல்லை அதனால் மனசு ஒன்று இருக்கிறதுனால உலக பொருளில் வந்தாலும் ஒன்று தான் அது சரீர சமரட்சனைக்கு ஏதுவோலியா ஆற்ற சமரட்சிக்கு அது ஏதுவாகாதே என்று நிச்சயம் இருக்கிறதுனால எப்போது ஆனந்தம் இருக்கிறது காரணமும் தான் அதனால தான் சொல்கிறார் ஏ சீசனே இந்த ஞானவாளாலே நாசம் பண்ணுவாயானால் உன்னுடைய சொருவமாகிய பூத பெரிய சாம்ராஜ்யங்கள் இது சில சாம்ராஜ்யம் இல்லை சாம்ராஜ்யம் அடைஞ்சோடனே துக்கப்பட்டு தான் ஒரு நிமிஷம் சுக மாதம் ஆகலை பழத்துள்ள ராஜ துவக்கமே வராது அந்தரி பார்த்து நேர்த்தி பீஷ்மஸ்வன் நீதிகளை பற்றி பார்த்தோம்னா எவனும் அந்த ராஜாவுக்கு ஆதரப்பட மாட்டான் அவன் நீதிகள் சொல்கிற அப்படி நீதிகளில் பிரிமில்லாதனால தான் ராஜா போட்டி போடுறாங்க இப்போ இன்னும் போட்டி போடுவாங்களா நீதியாக ஆளணுமன்னா போட்டியாக வருவாள் அந்நீதிக்காக தான் போட்டி வர்றது இப்போது நான் நீதி ஆளுன எனக்கு போட்டுக் கொடுங்கிறான் அவ்வளோ இருக்குது அது ராஜா அந்த ராஜாவுக்கு பூத சாம்ராஜ்யம் பெரிய சாம்ராஜ்யத்துக்கு இது பெரிய சாம்ராஜ்யம் ஒவ்வொருவரும் பெரிய சாம்ராஜ்யந்தான் ஆனால் மனசு இருக்கு அது பெரிய சாம்ராஜ்யந்தான் அது அடைக்க அண்டகா இன்பம் கிடைக்கும் அடக்கலாம் துன்பம் தான் அதனால் நினைத்தவாறே சாம்ராஜ்யம் இன்பம் பூசித்திடு எப்படி இருக்கோ அவர் அடிவா நல்லா சாப்பிடும் அனுப்பி அண்ட் என்ன அனுபவிக்கிறது ஆனந்தம் இந்திரிய சுகம் இது ஆத்ம சுகம் இந்திரிய சுகம் தான் கர்மானுசாரம் கிடைக்கும் கிடைக்காமல் போகும் இந்த சுகம் எந்த கர்மும் தேவையில்லை கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இது எப்போ ஒற்றாது இதுக்கு லைசன்ஸ் இல்லை கரண்டு செலவுலாம் ஒன்றும் கிடையாது வந்துக்கிட்டே இருக்குது அது பாட்டு ஒற்றாவது ஓத்து அதுக்கு விலை கொடுத்தா போகிறோம் என்ன விலை கொடுக்கணும் அமைதி மனதே சமம் பண்ணி வச்சுக்கணும் அவ்வளோதான் பிரபஞ்சம் மித்தியாத்வன் நிச்சயம் தான் முக்கியம் மன அமைதியாக மனதான தானாக வந்துடும் இதுதான் பாடுவோம் என்பது சொல்லப்படும் பிந்தியும் பரமார்த்தத்தை பெற்றதால் காதல் நீக்கி நிந்தை சேர் அகங்காராதி நின்ற வீர்த்தியினை மீட்டிங்கி அந்த உன் சுரூபானந்தம் அனுபவித்த ககண்டமாகி பந்தமில் நிருவி பதத்தில்வேரிய முநூற்றி ஐம்பத்தி நாலாவது பாட்டு இளைய சொன்னாமணியில் இந்த பாட்டோட இந்த அத்தியாயம் அடையுது அதாவது அகங்காரம் என்னாலே வரக்கூடிய தடையும் ஞானத்திற்கு அகங்காரம் ஒரு தடை அதனுடைய நிவர்த்தி நிவிற்த்தி நான் வந்த பயன் அந்த பயனை பற்றி இப்போ சொல்லி கொடுக்கிறார் பிந்தியும் பரமார்த்தத்தை பெற்றதால் பிறகு இந்த பரமார்த்தத்தை மேலான அர்த்தமாகிய பிரம்மஸ்வரூபத்தை பிரம்மஞானத்தை பற்றதால் காதல் நீக்கு உலக விவகாரங்களில் ஆசைகள் எல்லாம் நீங்கின பிறகு நிந்தை சேர் ஆங்காராதி மேன்மக்களால் நிந்திக்கப்பட்ட ஆங்காரம் அப்புறம் மனம்பத்தி சித்தம் இல்லை இந்திரியங்கள் தோல சீரங்கள் இவையெல்லாம் அனைத்தும் நின்ற விருத்தினை மீட்டு அதில் பற்று கொண்டிருக்கின்ற எண்ணங்களை போக்கி அதனை உள்முகமாக்கி இங்கு இந்த உலகத்தின்கண்ணே அந்த உன் ஸ்வரூபம் அனுபவித்து எந்த பரோட்சமாக இருந்த ஒன்று இருந்தது இதுவரைக்கும் அது இப்போது அபரோட்சமாகிவிட்டது அப்படிப்பட்ட அபரோட்ச ஞானம் ஆன பிறகு அதை அனுபவமாக கொண்டு வந்து பார்க்கணும் எப்படி அஞ்ஞான காலத்திலே போக பாட்டிலே அனுபவிக்கிறோமோ அடிப்போல் அந்த ஞான காலத்தில் அந்த அகண்ட சான்புரமைய நான் என்ற ஒரு அனுபவம் உண்டாகணும் அனுபவித்து அகண்டமாகி அந்த கண்டித்த புத்தியெல்லாம் போக்கி அகண்ட புத்தியை கொண்டு நிச்சயத்தை நிச்சயத்தை கொண்டு பந்தமையில் நிறுவிகற்ப பந்தம் கட்டு தலை அது நீங்கி போச்சு நீங்க போனதுனால நீர்விக விகற்பம் இல்லாத அது எண்ணக்கூட்டங்கள் இல்லாத பதத்தினர் எது எந்த பரமா சிரவத்தில் எந்த எண்ணமும் கிடையாது இந்த நாமர பிரபஞ்சத்தில் உள்ள பட்டுதல் ஒட்டுதல் எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட பதம் அது அதுதான் நம்முடைய அதிஷ்டான சைதன்யம் அதிஷ்டானம் வேறு ஆரோபியம் வேற இல்லை ஆரோக்கியத்துக்கு அந்நியத்துவம் அந்நான சொல்றதே ஒழிய விசார காலத்தில் ஒன்றிய ஒன்றிய என்பதற்கு கொஞ்சம் விசாரம் பண்ணி பார்த்தா தெரியும் வெறுதி இருப்பாய் சும்மாவே இருப்பாக இது ஒரு கிரியே செய்ய வேண்டியது இல்லை கிருதகிருத்தியான் செய்து முடித்தாச்சு இது என்ன செய்ய வேண்டியிருக்கு அந்த உண்மை சுரூபத்தை அறிந்த பிறகு எதுவுமே செய்ய வேண்டிய தேவையில்லை அஞ்ஞான காலத்தில் ஏன் செய்கிறோம் சரி சமைச்சேன்னா செய்கிறோம் அப்போ சரி இல்லையா கர்மானுசான் கிடையாது திருப்தி வந்துடுது அப்போது இப்போ திருப்தி இல்லை அஞ்சாறு காலத்தில் திருப்தி இருக்குமே ஆனால் வராது துக்கம் நிவ துக்கம் உண்டாங்காது அதனாலே அப்போது திருப்தி உண்டாது போன திருப்தி கொஞ்சம் திருப்தி அல்ல மறுபோன திருப்தி உண்டாது அதான் சொன்னது பஞ்சினை ஊழ்த்தி போல் பல ஜென்ம வித விதித்தான் எல்லாம் ஞானம் தாள் சுட்டி வெள்ளீராக்கும் இதுதான் ஞானத்தின் பயன் சஞ்சீதத்தை நாசம் பண்ணிடும் கிஞ்சி ராகாமியன்தான் கிட்டாமல் விட்டு போகும் எஞ்சி இருக்கிற ஆகாமி பட் இனி சம்பாதிக்கிறது அது ஒட்டாது எதனாலன்னா நான் சரீரம் நான் எனது இந்த உலகம் இந்த தேகா பிரபஞ்சம் நினைக்கிறதுனால அது பத்தான் ஒட்டுது அந்த பசை இருந்தது அந்த பசை போயிடுச்சு பிரம்மச்சாத்மியம் ஆத்மான் ஒட்டுமொழி இருந்தது இப்போ பிரிச்சாச்சு அவன் சசியான பிரம்மம் நான் நெருள் அவன் எதுவும் ஒட்டுதில்லை என்ன பிரச்சனை நினைச்ச பிறகு அப்படி ஒட்டும் ஒட்டார் மிஞ்சி மிஞ்சின பிராரத்தியத்தின் வேணி அனுபவித்திருத்தீர் இஞ்சியை பிரார்த்தம் எஞ்சியிருக்க பிரார்த்துக்கிறது அனுபவித்திருக்கும் அது அனுபவித்தீக்கும்போது எப்படி இருக்கும் கிட்டத்தே திருப்தி இருக்குது அஞ்சான் காலத்தில் பொருள் இருந்தால் தான் சுகம்கிற புத்தி இருக்குது இப்போ பொருள் தேவையில்லை பொருள் வேண்டாமா கிடச்சா கடைக்கு கேட்டால் உதாசனம் அந்த நிச்சயம் வந்துடும் அதை செய்து முடித்தவன் உலகத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் செய்தவன் பிறகு சரீர சம்ரட்சனைக்கு பிரார்த்தனை அது கொடுக்கும் கொடுத்த வரைக்கும் திருப்தி என்ற நிலை தீராய் பிரம்மவித்தாய் தெளிந்தவர் தெளியும்னம் வாரமாக இருந்ததங்கள் வருணம் ஆச்சிரமும் சொன்ன பாரகாரியமானாலும் பலர்க்கு உபகாரமாக நிறவா செய்வர்த்திய நிலைவிடார் ஜீவன் முத்திரங்கள் தீராய் பிரமவித்தாய் தெளிந்தவர் தீரன் உள்ள இருக்கின்ற எதிரிகளை வெற்றி பெற்றதுனால தீரனு பேர் வெளியில உள்ள எதிரிகளை வெற்றி பெற்றால் வீரன்னு பேர் அதனால் தீரராய் பிரமவித்தாய் பிரமத்தி அறிந்தவன் பிரம்மத்துன்னு பேர் இத்தன்னு அறிதுன்னு அர்த்தம் பிரமத்து தெளிந்தவர் இப்படி நிச்சயித்தவர் சந்தேவிரம் இல்லாமல் இருப்பார்னு அர்த்தம் தெளிய அஞ்ஞான காலத்தில் வாரமாக இருந்த தங்கள் வருணமாச்சிரமும் தனக்கு உரிமையாக இருந்த வருணங்கள் பிராமண சத்திரிய வைத்தியசோதிரன்னு சொல்லக்கூடிய வருணங்கள் ஆசிரமம் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் ஆனப்புருத்தம் அந்நியான்னு சொல்லக்கூடிய ஆசிரமங்கள் இல்லை அதாவது ஒன் ஒன்று இருக்கும் ஒவ்வொருவரும் ரெண்டு ரெண்டு உண்டு வர்ணம் உண்டு உண்டு அதனால் இது இங்கே சொல்லப்பட வேண அவன் ஆனால் ஞானியானவன் சன்னியா தர்மத்தை கொண்டு செய்வான் இல்லலத்தினாயிருந்தான் இள தர்மத்தை மேற்கொண்டு செய்வான் பிரம்மச்சரியாக இருந்தால் தர்மத்தை மேற்கொண்டு செய்வான் அதனாலே வாரமாக இருந்த தங்கள் வருணம் ஆச்சிரமும் சொன்ன பாரகாரியமானாலும் அப்படின்னா முடிவில்லாத காரியமாக இருந்தாலும் சரி பெரிய பெரிய காரியமாக இருந்தாலும் சரி நேராக செய்வார் திருத்தமாக செய்வார்கள் ஏன்னா லாபஷ்டத்தில் அங்கே முக்கியம் இல்லை செய்யணும் அவ்வளோதான் கடமையை செய்யணுங்கிற ஆக்கிரகம்னு தவிர பலன் இதுதான் வளணுமான ஆக்கிரகம் கிடையவே கிடையாது அந்த நோக்கம்தான் திடமாக இருக்குது அஞ்ஞான காலத்தில் அப்படி இல்லை பலன்தான் முக்கியமான கடமை முக்கியமே இல்லை பலனுக்காக எந்த ஆக்கிரம் வேணால் அஞ்ஞான காலத்தில் அதான் துக்கம் துக்கத்துக்கு ஏது இப்போது பலன் எது வந்தாலும் சரி ஏற்றுக்கொள்கிறேன் சொன்னால் துக்கம் எப்படி வரும் அதனால் துக்க நிவர்த்தி பரகாரியமானாலும் பலருக்கு உபகாரமாக உபகாரம் ஜீவர்களை போட்டு அப்படி இருந்தால் இல்லைன்னா தன் பொருட்டு பேசாம பேசா அப்படி அதுவா நாலு வச்சுட்டு பேசாம அப்படி இருக்கலாம் நேராக தான் செய்வார் தீர்ந்த நிலை கூட தன்னுடைய பிரம்மஸ்வர நிலையை மாற்றமாட்டார்கள் எந்த நிச்சயம் உண்டாது பாருங்கள் ஞானத்தின் மகிமை இதெல்லாம் அந்த நிச்சயம் வருங்கன்னு சொல்கிறார் அதுதான் சொல்லாருங்க இந்த விசாரத்தினால் பந்தமில் நிருவி கற்ப பதத்தினில் வெறுதி இருப்பாய் சும்மாவே இருப்பாய் நீ செய்து செய்து செய்து முடித்தவன் இத்தகைய ஒரு உயர்ந்த நிலையை ராஜசங்கரர் ஜீவர்களுக்கு சொல்கிறாருன்னா அது கருணினால் சொல்லப்பட்டது எந்தளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செயல்படுத்தலாம் என்பது கருத்து பெருகிய வகை மெத்த பெயர்த்திடப்பட்ட போது ஒரு கன மேனும் மற்றும் உளத்தினால் இணைக்கப்பட்டால் பின்னும் உண்டாய் இட்சேபம் வெகுவாய் செய்யும் மறு காற்றால் அலைந்த மழைக்கால் அமேகமே போல் முன்னூத்தி பாட்டு இதுவரைக்கும் சொல்லப்பட்ட அத்தியாயம் அடைஞ்ச பிறகு இன்னும் அத்தியாயம் வேறு அதாவது எவ்வளோ செஞ்சாலும் கூட வாசனை ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறார் அந்த வாசனை வந்து சம்சார சாத்துக்கு பின்னணியில இருந்து வளப்படுத்து அதில் நிவர்த்தியம் பண்ணணும் வாசனை சொல்லி அந்த நிவர்த்தியும் சொல்கிறார் இந்த அத்தியாயத்தில் வாசனைக்கு சம்சார காரணத்துவமும் அதன் நாசபலமும் சொல்கிறார் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு முந்நூற்றி அறுபத்தஞ்சி வரைக்கும் சொல்லப்படுது மூலபலம் ராவணன் எல்லா சேனைகளையும் இழந்த பிறகு மூலபலத்து விடுறார் அப்புறம் அது பெரும் கூட்டமாக வருது கொஞ்சமும் இல்லை அது ரிசர்வ் போலீஸ் மாதிரி ரிசர்வ் போலீஸ் வருது இல்லை கண்ண முன்னு தெரியாது அடிக்கிறாங்க அப்படி ரிசர்வ் போலீஸ் பெரிய கூட்டம் வருதுதான் குரங்கெல்லாம் பார்த்தாங்களாம் பார்த்து பயந்துக்கிட்டு ராவணாண்டான்னா ராமாண்டான போகிறாங்கன்னா போய் ஓடி ஓடி போயிட்டாங்களாம் வர்றாங்களா எல்லாரும் பெரிய அகந்தை வளர்ந்து கொண்டிருந்த அகங்காரம் இது வரைக்கும் அகங்காரத்தை சொன்னது அதனால் விஸ்தாரமாக இருக்கின்ற அந்த அகங்காரமானது மெத்த பயர்ந்திடப்பட்ட போது மிகவும் நீக்கப்பட்ட பிறகும் ஒரு கணமேனும் மற்றும் உளத்தினால் நினைக்கப்பட்டால் ஒரு சனமாவது ஒரு சிந்தனையானது உடவிசைகளை பற்றி நினைப்பு அருமையானால் என்னாகும் விரிவுற பின்னும் உண்டாய் உட்சேப வெகுவாய் செய்யும் மறுபடியும் அது உற்பத்தியாகி சஞ்சலத்தை தீவிரமாக செய்யும் இதுபோல மறு காற்றால் அலைந்த மழைக்காலம் ஏகம் போல பொருந்துகின்ற காற்றினால் அலைகின்ற மழைக்காலத்தில் மேக எப்படி அலைதோ அப்படி போகலங்கிறார் அப்படி செய்கிறது எது என்பது தான் இனிமேலே அந்த வாசனை பற்றி வெளிப்படுத்த போகிறார் பலபுள்ள சிந்தையாலே பழையாரத்திற்கு இங்கு அலை உறவு அவகாசத்தை அற்பமும் அளிக்க ஒண்ணா துளர் எனும் எழுமி துளர் எழுமிச்சை ஊற்றிய நீரே போலி செலவழங்காரமுய்ய ஜல சிந்தை ஏதுவன்றோ முந்நூற்றி ஐம்பத்தாறாவது பாட்டு மீன்பு சொல்கிறார் பல புல சிந்தையால் அநேக விதமான அதாவது புலம்ன்னா அறிவு என்ன அறிவு லௌகீக புத்தியோடு கூடி சிந்தனை பண்ணுறோம் அப்படி வந்தாலும் அங்காரத்தின் நாசம் பண்ணாலும் கூட சிறிது அந்த சிந்தனைக்கு இடம் கொடுத்தா பிடிச்சிக்குமா மோசமா இருப்பாரு தூரம் உர அவகாசத்தை அற்பமளிக்கூடாது எந்த ரூபத்திலே நான் தெரியாதா நான் பெரியவன் நான் அப்படிப்பட்டவன் என்றெல்லாம் வரும் அதன் இருக்குங்க பலவுல சிந்தையாளி பகை அகங்காரத்திற்கு இங்கு அலைவு உர அகங்காரத்தை அற்பமும் அளிக்க ஒண்ணாது அது சஞ்சனமடைவதற்கு சிறிது கூட ஆதரவு கொடுக்கூடாது இதுதான் வாசனைகள் வரும் ஆதரவு கொடுக்கூடார் அதற்கு கொடுத்தாக படப்படி வந்திருக்கு நம்ம வேலைக்காரன நம்ம பிடிக்கலான்னு துறைச்சு விட்டோம் அவன் போயிட்டான் அப்புறம் மறுபடியும் வரலாம் வேலை கேட்டுக்கிட்டு சிறப்பாக இருக்க நல்லபடியாக பேசுங்க ஒட்டிக்குவான் வந்தால் சடப்படை பண்ண முடியாது அப்போ சரிப்படாது நீ போகணும் ஒரே பேச்சு போயிடணும் அது நின்னாலும் பேசிக்கிட்டே இருப்பான் கெஞ்சுவான் கூத்து விடுவான் எல்லாம் செய்வான் அவங்க ஆரம்பி முடியறது எல்லாம் காலை வெளிப்பான் கை விழிப்பான் அப்போ என்ன செய்யறது ஒரு தான் சரி போயிடணும் அப்படி போயிட்டோம்னு சொன்னால் சில சமயங்கள் அடிக்கடி வருவோம் அப்புறம் சளி போயிடும் இன்னும் இன்னும் முதல் ஆளிகள் நம்ம லாய்க்கு இல்லை வேலைகிட்ட போவோம் இதுவரை ஏமாத்தினது போதும் எனக்கு முடிச்சுக்கிட்டாரு அப்படி ஓடியே போயிடுவாங்க முன்னாடி ஏமாற்றிக்கிட்டு இருந்தான் தெரிஞ்சால் விட்டது அப்புறம் மீண்டும் சேர்த்தாக்க என்ன கதையாக வரது ஆ பிடிச்சேன் அப்படி ஆர்வம் செஞ்சார் கொஞ்சம் பேச போதுமே ஒரு அவகாசத்தை அற்பமம் அழிக்க ஒண்ணாது கொஞ்சமும் கொடுக்க கூடாது இதுபோல் உளவு எலுமிச்சை உய்ய ஊற்றிய நீரே போல் காஞ்சி போச்சு எலுமிச்சை மரம் மரம் தண்ணி ஊற்றினா அவர் சொல்லிக்குமா இல்லையா அப்படி போல் இலவகாரம் சஞ்சலத்தை உண்டாக்கக்கூடிய இந்த அகங்காரமானது உய்ய அது பழைக்கும்படி சல சிந்தை ஏது ஒன்றும் இது சஞ்சலம் செய்யக்கூடிய சிந்தன சக்தி அந்த அது காரணமாக இருக்கிறதில் அலங்காரத்திற்கு ஆதரவு இந்த சிந்தனை தான் கொஞ்சம் இடம் கொடுத்தா பிடிச்சிக்கு நான் தான் வந்துடும் பழைய பிடிக்கணும் அதுபோல் நமக்கு வேண்டான்னு வரட்டில் அது எப்பவும் உள்ளே போகிற தயாராக இருக்கும் ஏன்னா ஏமாத்தி ஏமாற்றி பொழைச்சதில்லை அதனால் ருசி இருக்குது அதுக்கு வேறு எங்கேயும் ஏமா போக முடியாது ரொம்ப எல்லாம் ஏமாத்தினாவே அப்படி இன்னும் இடத்துல போனாக்கா ஐயோ மாதிரி ஏமாத்திக்கவே இருப்பாங்களா ஜிரதாக இருப்பான் அதனால் அங்கே போக முடியறதுல இங்கேயே வந்து சுற்றிக்கிட்டே தெரியுவான் சுற்றிக்கிட்டே தெரிஞ்சால் அதை தெரிஞ்சுக்கிட்டு உதாசனமாக அவனுக்கு வெறுப்புண்டாகும்படியாக அதை நடிச்சிடணும் அப்படி செஞ்சால் நாம் தப்பலாம் இல்லைன்னா பழங்குடி ஒட்டிக்குவான் அவன் அப்படிங்கிற கரைச்சி அதே நடைமுறையில் பார்த்துருக்கேன் அதுக்காக சொல்லுறது அனுபவத்தில் பார்த்தாச்சு அதுபோல் இங்கேயும் தோலத்திலே செய்கிறதே கஷ்டம் தான் சுற்றி ஒன்று கஷ்டம் அதான் சலவகங்காரம் ஒய்யா சலசிந்தை ஏது ஒன்றோ ஆனால் எதுதான் அர்த்தம் என்பது தேகாதி சிந்தையொற்றோன் திருசுயப்பாசம் பெற்றோன் தேகாதி சிந்தையற்றோன் திருசியப்பாசம் விட்டோன் ஆகாத சிந்தைதானே ஆதலால் பேதங்கொண்டு ஏகாத பவபந்தத்திற்கு எதுவாயிசையும் மைந்தான் முன்னூற்றி ஐம்பத்தி பாட்டு சொல் தேகாதி சிந்தையுற்றோன் திருசிய பாசம் பெற்றோன் தேகம் என்ன சோழ சீரம் ஆயு என்று சொன்னாலே சூழசீரம் காரண சீரம் வெளியிலேயும் உள்ள நமக்கு சுட்டுப்புற சூழ்நிலை இதெல்லாம் எனதுங்கிற புத்தி உண்டு இதெல்லாம் இருக்கும் பாசம் பெற்றோன் கட்டுப்பட்டவன் அர்த்தம் பாசம்னா கயிறு கட்டப்பட்டவன் தேகாதி சிந்தையற்றோன் திருசிய பாசம் பெற்றோன் தேசம் முதலான பொருள்களிலே சிந்தை இல்லை அது சிந்தைன்னா என்ன அர்த்தம் சத்திய புத்தி சுக புதி விஷயம் என்று நினைச்சாலே அது பந்தத்துக்கு அது பிரதுகூல விஷயம் நினைச்சோம்னா பந்தத்தில் விடுபடலாம் இப்படி விவகாரம் எப்படியா பண்ணுறது இப்படியா சொல்லிட்டு போனாக்கா அப்படின்னா கடை வித்தியும் எந்த விவகாரம் பண்ணலாம் பலனில் ஆக்கிரமி வேண்டியதே இல்லை கிடைத்ததில் திருப்திங்கிற மனோபாவம் எந்த விவகாரம் பண்ணலாம் திருடராக இருந்தாலும் திருடலாம் தொழிலாக இருந்தால் அதுவும் திருடலாம் அப்படி ஒரு தொழில் இருக்குன்னு வச்சுக்கோங்க திரடலாம் அது என்ன திருடணும் சரி என்ன வேறு வழி இல்லை சம்பாதிக்க வழி இல்லை நான் திருடுறேன் அப்படின்னு போய் திடுதல மாட்டிக்கிட்டாலும் சந்தோஷப்படணும் பொருள் கிடைச்சி கொஞ்சமாக கிடைச்சாலும் சந்தோஷப்படணும் அதிகமாக இருந்தால் அப்படியே மனபாக இருக்கணும் இருந்தால் துக்கமில்லை அவங்களுக்கு அப்படி இல்லையே நான் திருடுறதில் அதிகப்பெருக்கு கிடைக்கணும் மாட்டிக்கப்படாது இப்படி ஒரு சிந்தனையோடு போக துக்கப்படுறாங்க அப்புறம் பங்கு கொடுக்கணும் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இதெல்லாம் கவலை இருக்கு இல்லை அது ஆகவே இன்னி உதாரணம் சொல்கிறது தான் திரு கணக்கில்லை இப்படியும் செய்ய முடியும் அவ்வளோ இருந்தால் செய்யலாம் அப்படி எல்லோருக்கும் அமையிறதில்லை இப்போது இதில் வரது இல்லை வர பாரதத்தில் ஒரு கதை வர ஆதன் கதை வரும் அது கசாப்படை வச்சுருந்தார் ஞானி தான் அப்புறம் ஆடு வெட்டி தான் வியாபாரம் பண்ணி தீவனம் பண்ணுறார் அவர் பாமில் தான் சொல்கிறார் எதனாலன்னு சொன்னால் இன்றைக்கி எவ்வளோ குடும்பத்தேவோ அவ்வளோதான் அத்தனை நாள் தான் வெட்டுறது கிராக்கிறது தான் நாலு அளவுக்கு கூட வெட்டுறதில்லை இது செய்யப்படாது அப்போது இவருக்கு எப்படி பாவம் வராதுன்னு சொன்னால் நான் செய்யவில்லை பிரார்த்த அனுசாரமாக இப்படி ஒரு தொழில் அமைஞ்சு போச்சு இது செய்ய இச்சை கிடையாது குடும்பம் செய்கிறதா அதனால் நான் ஜீவனோபாதையாக எவ்வளோ தேவைதான் திழக்கு மிஞ்சி வெட்டுறதில்லை இதை வித்தி நான் பணக்காரன் ஆசை கிடையாது அப்படிங்கிற எண்ணம் அப்படி இருக்கிறதுனால அவருக்கு அந்த பாசம் கிடையாது பந்தமும் இல்லை அது ஞானியானதுனால இலபாக பந்தம் கிடையாது தான் பந்தம் இல்லைன்னாலும் கூட ஆசையம் இல்லை அப்படி இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு கிராதன் விராதன் குராதன் பேர் அதனால் அப்படிப்பட்ட தொழில் இருப்பவர்களுக்கு கூட ஞானம் வந்திருக்குன்னா அப்புறம் மற்றவர்களுக்கெல்லாம் வராதா அதனால் ஞானமானது முன் ஜென்மங்களில் செஞ்ச நிஷ்காம புண்ணியத்தின் மிகுதி தொடர் தான் இங்கே இந்த ஜென்மத்தில் செய்கிறது காரணம் அது நிஷ்கா புண்ணியத்தின் இப்போ தொடர்ச்சி தீவிரமாக இருக்குமேனால் எந்த தொழில் செய்கிறவங்களும் வரும் அதனால தான் சொல்கிறேன் தேகாதி சிந்தையற்றோன் திருசிய பாசம் விட்டோன் ஆகாத சிந்தைதானே இப்படி உலக விஷயங்கள் ஆகாது அப்படிப்பட்ட சிந்தைதானே அவலால் வேதம் கொண்டு அப்போ இருக்கிறதுனால இதில் நானாவதுமான பாகுபாடுகளை கற்பித்து கொண்டு இயகாத பந்தத்தில் பொருந்த பொருத்தமில்லாத இந்த பிறப்பு ஆகிய கட்டில் ஏதுவாக இசை வாய்ந்தார் அதனால் இது பொருத்தமாக இருக்கும் தேகா சிந்தை வேண்டாம் தேக சமரசியன் பொருட்டு அதிசயும் விஷயம் ஆசை வேண்டாம் கடமை நிமித்தமாக எது இருக்கோ அது செய்யுங்கோ அது செஞ்ச பிறகு எது பலன் வருது திருப்பி அடையங்கோ இந்த பாவனை எவ்வளோக்கு அவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கா நாளடைவில் அந்த ஜிடஞானம் வந்துடும் அது வரைக்கும் வராது இது அபியாசம் அபியாச காலத்தில் பழகணும் இல்லை பழகலெல்லாம் முடியுமா திடீர் ஞானம் வர்றதில்லை இதெல்லாம் அபியாசனால் வரச்சுடைய செய்கிறேன்னு சொல்லலை செல்லப்பட்டுருக்க அவங்களையோ திடீர்னு வரணும்னு சொல்லலை விசாரத்தாக வரணும் இந்த அபியாசம் பண்ணி பண்ணி ஜிடமானாதான் விசாரம் சித்திக்கலாம் விசாரம் சிந்திக்காது திடீர் எடுத்து வரணும் விசாரம் வந்துடாது அது சிறுவனம் நான் செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் விசாரம் சித்திக்கும் அபியான் சித்திக்கும் சிரவணம் தான் அடிப்படை அதனால் சிரவணம் செய்யணும் பக்தி மாறுது அப்படி இருந்தால் பகவானுடைய கதைகள் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் பக்தியை தீவிரமாகும் அப்படின்னா பகவான் பக்தியை வராது எந்த பகவான் மேலே பிரீதி இருக்கு அந்த பகவானுக்கு பதிவு கதைகள் கேட்டுக்கிட்டே இருக்கணும் பகவான் அடியாள் க கதைகள் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அது சிரவணம் அப்படின்னு சொல்லுவாங்க சிரவணம்னால சிந்தனம் ஏற்படுகிறது இப்போ சிந்திப்பாங்க ஓ அப்படியே நாம் கூட அந்த மாதிரி செஞ்சால் நமக்கும் பகவானுக்கு கிடைக்கும் இல்லவா பதுமூத்தி கிடைக்கும் இல்லவா என்று சிந்தனை உண்டாகும் அது பக்தி மார்க்கத்தில் அப்படி வெறுமனே நாமஜபம் மந்திரஜபம் பட்டாண்டு மட்டும் வந்துடாது அது பொண்ணும் கிடைக்கும் அவ்வளோதான் அதே போல் இங்கே ஞான மார்க்கத்தில் அப்படித்தான் சிரமம் பண்ணால் தான் விளக்கம் ஏற்படையாது புரோட்சானம் என்ன புறஞானம் பிரம்மஞ்சியம் பிரபஞ்சமித்தியம் பிறோஜானம் உண்டாகும் அப்புறம் அதிலிருந்து எல்லா அபியாசங்களுக்கு வழி சொல்லப்படுகிறது இது மாதிரி ஆங்காரத்தை போக்கணும் வாசனையில் போக்கணும் வேக வீராக்கியம் சவாச சம்பத்தி மூச்சு வளர்த்தணும் இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அந்த முறையை கையாளலாம் அதனால் சிறோனா அடிப்படை எல்லாத்துக்குமே ஆனால் ஏகாத பொருந்தாத பகவந்தத்திற்கு ஏதுவாய் இதையும் என்று சொல்லுவோம் காரியம் வளர்வு மகில் காரணமான பாலினில் வளர்ந்ததாக பார்க்கலாம் அதுதான் நீங்கள் காரணமான வித்தும் கடிதனில் நீங்களாலே தீரனே காரியத்தை தீர்த்திட வேண்டும் உள்ளம் முன்னூற்றி ஐம்பத்தி நாலு எட்டாவது பாட்டு உதாரணம் சொல்கிறார் காரியம் வளருமாகில் காரணமான வித்தும் பாலினில் வளர்ந்ததாக பார்க்கலாம் காரியம் ஒரு மரம் வச்சு உண்டாக்குறோம் மரம் வளர வளர காரணமான வித்து வளருதுன்னு அர்த்தம் அது செத்து போகலை அது விருத்தியாக இருக்குது அதனுடைய விரிவு தான் காரியமாக மரம்னு அர்த்தம் இதே உலகத்தில் பார்க்கலாம் என்று நிஷ்டாந்தம் கொடுக்குறார் அதை அதுக்கு தாஷ்டம் கொண்டு வர்றார் எதிரியாக சொல்கிறார் அதுதான் நீங்கள் காரணமான வித்தும் கழுதி நீங்கள் நீங்களாலே அப்போது செடி வரலைன்னாக்கா வித்து கட்டிப்போச்சின்னு அர்த்தம் அது சீக்கிரம் போயிருச்சு அப்படி நீங்களாலே தீரனே காரியத்தை தீர்த்திட வேண்டும் முன்னும் அதனால காரியம் என்று சொல்லக்கூடிய அதை முதல்ல நீக்கணும் காரியத்தை அது செடி வளவிடாமல் செஞ்சோம்னா வித்து தானாக போயிடும் வளவிட்டோமுன்னா விற்று வளர்கிறதுன்னு அர்த்தம் என்று திருஷ்டான்னு சொல்லி அடுத்த பாடலில் தாஷ்டன் சொல்லக்கூடாது காரியமான சிந்தை கருத்தினில் வளரும் போது காரணவாதனை கோல் கருத்தினில் வளரா நிற்கும் காரணவாதனை கோல் கருத்தினில் வளரும் காரிய சிந்தையுந்தன் கருத்தினில் வளரும் ஐந்தா முந்நூற்றி பாட்டு அதுக்கு தாஷ்டாரமாக சொல்கிறார் காரியமான சிந்தை கருத்தினில் வளரும் சிந்திக்கிறோம் உலக விஷயங்களை பற்றி சிந்தனை பண்ணுறோம் மனோராஜ்ஜியம் பண்ணுறோம் ஆராய்ச்சி பண்ணுறோம் இதெல்லாம் விருதி ஆகிற சமயத்தில் காரண வாசனைக்கோள் கருத்தில் வளர்த்தோம் அது காரணமாக வாசனை இருக்கின்றனவே அது விருதி உலக விஷயங்களில் சிந்தனையை பலப்படுத்தணும்னு சொன்னால் அந்த பழைய வாசனைக்கு பலம் ஆயிடும் மரத்துக்கு தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டு வளர்ந்து போச்சுன்னா அந்த வேறு பலப்பள்ளி போல் அர்த்தம் அது தண்ணி விற்றாமல் விட்டுட்டு உதாசனை போடுவோம்னா அது வேறு செத்து போச்சு மரம் போச்சு செடியும் போச்சு மரம் அது வேரும் அர்த்தம் அதுபோல் தேட்டா சொன்னார் திப்பது திஷ்டான்னு சொன்னால் காரணமான சிந்தையை வளர விடாமல் விற்பமையானால் காளி மாத காரணமான வாசனையானது வளர அது வாசனை செத்து போயிடும் அப்போ செத்து போவதில்னாலும் கூட பழத்துக்கு வராது முன்ன கூட சொன்னார் வாதனை அடக்கத்தைத்தான் மந்த வாதனை அடக்கு வாதனை அடக்கத்தை தான் முந்திய சனத்குமார முனிவரர் மொழிந்தனர்னு பாட்டில் முன்னர் வந்திருக்கும் ஆனால் வாசனை தான் முதல்ல அடக்கணும் அதை ஒழிக்கணும்னு சொல்ல அடக்கம் சொல்லப்பட்டிருக்கு அதனால் காரண வாதனைக்கோல் கருத்தினில் வளரான் இருக்கும் காரண வாதனைக்கோல் கருத்தினில் வளரும் போது காரணமான வாசனை இருக்கு அது வளருமையானால் காரிய சிந்தையும் தான் கருத்தையும் வள காரியமாகிய சிந்தையும் வளர்ந்துக்கிட்டுதான் இருக்கும் வாசனைகளை போக்கணுமான்னு சொன்னால் உலக சம்பந்தமான விஷயங்களை சிந்தனை பண்ணாமட்டே ஆகும் ஏன்னா உலக சம்பந்தமான வாசனைகள் நிரம்பு இருக்குது ஆன்ம சம்பந்தமான வாசனை இப்போ தான் புதுசாக ஏற்றுறோம் ஏன்னா அப்போ என்ன செய்யணும் ஆத்மீக சம்மந்தமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்போது அப்போது ஆத்மீக சம்மந்தமான வாசனை வளரும் லௌக சம்பந்தமான விஷயங்களை முக்கியத்துவம் கொடுத்தா அது சந்த வாசனை வளருது அப்போ அந்த வாசனை வளரும் போது என்ன ஆகும் அவங்க ஞானமாகக்கு தடை ஏற்படுது அதுதான் வாசனைகள் நமக்கு தடையின்னு சொன்னது காரணம் தான் என்பது வருத்தம் வந்தவ சிந்தையாலே வாகிய மாம் சிந்தை செய்கை தொடவினால் முன் நுரைத்த வந்த வாதனை வளர்ந்திடும் வளர் வளர்ந்திங் கைலமாம் ஜீவருக்கும் வந்தமான் சம்சாரத்தை பலவிதம் படைக்கும் என்றே முனி தரதால் பாட்டு வந்த அச்சிந்தையாலே அதான் சம்ஸ்காரம் இப்போ லட்சிக்க சிந்தனின் காரணமாக வாழிய செய்கை உண்டாம் வெளிமுகா நாட்டம் கொண்டு செயல்படுத்துவோம் அப்படி செயல்படுத்தும் போது தொந்தமாம் சிந்தை செய்கை தொடர்பினால் வந்தப்படுத்தக்கூடிய சிந்தையின் காரியத்தின் காரணமாக முன் உரைத்த முன் பாடல்களில் சொல்லப்பட்ட வந்தவாதனை வளர்ந்துவிடும் காலம் ஜென்மங்களிலே தொடர்ந்து வளர்ந்திருக்கு வாசனை அனாயுதம் சொல்லப்பட்டிருக்கு அந்த வாசனை அன சொல்லப்பட்ட அந்த வாசனைகளுக்கு பின்பின் ஜென்மங்கள் வளர்த்திருக்கு உரம் போட்டு வளர்த்திருக்கு அது எவ்வளோ வளர்ந்துருப்பாருங்க அனாதியா வாசனையால் அடைந்தது ஆசா மினம் மனோபந்தம் மிருக்கன் முத்தி வாராதியில் உரைத்தவர் ஒன்னார் அனாதியா வாசனை சொல்லப்படுது ஏன்னா வாசனை சம்ஸ்காரத்தில் ஜடந்தான் சம்ஸ்காரம் தான் வாசனைன்னு சம ரெண்டு ஒன்று ஒரு முறைக்கு பல முறை அதை நினைக்கும் போது அது இடப்பட்டு போகுது எவ்வளோ தான் ஒரு பாட்டு மரணம் பண்ணுறோம் முதல்ல ஒரு முறை வரல பத்து முறை எழுபது முறை ஒரு முறை பண்ண முன்னாள் மரணம் அது சம்ஸ்காரம்னு பெற அதுக்கு அப்படி போல் ஒரு முறை சிந்தனை பண்ணுறோம் வரல என்ன புரிஞ்சுக்கணும் அடிக்கடி சிந்தனை பண்ணால் அது சம்ஸ்காரம் ஆயிடும் அதாவது எப்போ சொல்ல முடியாது அனாதின்னு பெற அதுக்கு அனாதியாவாசனையாக அடைந்தது ஆசாமரணம் ஆசையாகிய குற்றம் எப்போ ஏற்பட்டது அனாதியாவாசனை என்னைக்கு ஏற்படுதா எப்போவோ ஏற்பட்டு போச்சு அதனாலே மனோபந்தம் இருக்கிற முத்தி வாராதயம் இருத்தவர் அதனால் மனோபந்தம் இருக்கத்தான் செய்யும் முத்தி கிடைக்காது என்று தாராட்டில் சொல்றார் அதனால் சொல்றார் வந்த அச்சிந்தையாலே வாகியா செய்கை உண்டாம் சொந்தமாம் சிந்தை செய்கை தொடரினால் முன்னுரைத்த வந்த வாதனை வறந்துடும் அது விருதி அதனால் என்ன லாபம் வாதனை வளர்ந்து இங்கு அகிலமாம் ஜீவருக்கும் இவ்வுலகத்தின் கண் எல்லா ஜீவர்களுக்கும் பந்தமாம் சம்சாரத்தை பந்தத்தை சம்சாரத்தை பலவிதம் படைக்குமன்றே சம்சாரம் என்று சொன்னால் குடும்ப வாழ்க்கை வாழ்க்கை தான் வாழ்க்கை சம்ஸ்காரம் தான் சம்பா சம்சாரம் வேறு சம்ஸ்காரம் வேறு சம்ஸ்காரம்னா வாசனைன்னு அர்த்தம் சம் சம்சாரம் என்ன பந்தமான அர்த்தம் அந்த சம்சார பந்தம் பலவிதம் அண்ணர் ஒரு விதம் இல்லை ஒரு விதம் பிரார்த்தம் இருக்குது பிரார்த்த அனந்தம் அனந்த பிரார்த்தங்கள்ல ஒருவருக்கு வந்த மாதிரி ஒருவருக்கு வர முடியுமா ஆனால் அஞ்ஞானத்தின்னா அண்ணன் நினைக்கிறோம் நாங்கள் கஷ்டப்படுறோமே பார்த்துட்டு நல்லா இருக்கானே அவனுக்கு கஷ்டம் வரலையேன்னு நினைக்கிறோம் அது அஞ்ஞான காலம் அவனுக்கு வருடவா அப்போ தான் நம்ம கேலி பண்ண மாட்டானா அதுக்காக வரணும்னு சொல்கிறது அது கேலி பண்ணால் என்ன சரி நம்ம கர்மத்தை நாம் ஏற்றுக்கணும் தைரியம் இருக்கணும் அதே போல் நம்ம சுகம் வந்து அடிச்சு கொடுக்க அது ஒரு எண்ணம் மேலான சுகமடைந்தால் பிறகு வர வேணாது அசூயை வெப்பமாக துக்கம் வந்தால் பிறகு வர வேண்டும்ங்கிறது ஈரிசை என்ன அது ஈரிசை இது அசூயை அதை பாருங்கள் இது ஜீவசிபாவம் அந்த சுபத்தை மாற்றி அமைக்கணும் அது எப்படி மாற்றுறது இதுதான் நம்முடைய வாசனைகளை போக்கணும் அது சம்சார பந்தம் இதுதான் இதுதான் சம்சார பந்தம்னு பேர் அது எப்படி பலவிதம் படிக்குமே இதுதான் பலவிதம் ஜீவபேதங்கள் அலைய அமைந்தனே செய்கையும் அளவில்லையினாரு என்ன பண்ணுறது இப்படிப்பட்ட ஒரு மனோபாவம்லாம் எவ்வளோ தூரம் மாற்றி அமைக்க பாருங்க இதுதான் அக போர்னு பேர் அஞ்சு பேர்னு அது அது சாஸ்திரம் அதுதான் அதான் படிச்சிருக்கேன் ஒரு முறை ரெண்டு முறை படிச்சிருக்கேன் மூணு முறை படிச்சிருக்கேன் மறந்தே போச்சு என்ன பண்ணுறது இப்போது புஷ்ஷம் பொட்டியில் இருக்குது சமாச்சாரம் மனசுக்கு இல்லையே அவ்வளோதான் ஏன் சரி இதை பார்த்தோங்கிற ஞாபகம் இருக்கே அது போதும் புஷ்ஷம் இருக்குன்னு எண்ணம் இருக்கு அதே போதும் தெரியல அவன் ஆகவே இதை கொஞ்சம் கொஞ்சமாக அது இந்த மாதிரி தொந்தயுத்தம்னு சொல்கிறார் எண்ணங்களுக்கு கெட்ட எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் சண்டை என்ன காட்டுறது தொந்தய யுத்தம் சுருக்கமாக முடிச்சுட்டி விசாரமாக இருக்கணும் சுருக்கமாக முடிச்சுக்கிட்டா கெட்டெண்ணங்களை தோற்றி போய் நல்லெல்லாம் ஜெயிக்குதுன்னு முடிக்கார் கடைசியில் அதே தான் இங்கேயும் நம்முடைய வாழ்க்கையிலையும் கெட்டெண்ணங்களே பரிசீலனை பண்ணணும் நல்லெண்ணும் பரிசீலனை பண்ணி நல்லெண்ணங்களுக்கு ஆதரவு கொடுத்து கெட்ட ஆதரவு கொடுக்காமல் இருந்தால் தானே அதை அழிஞ்சிருது வேகம் குறைஞ்சிடுது வேகம் குறையும் போது இது மேல் வாங்குது வேலை நமக்கு அனுகூலம் பண்ணணும் அஞ்ஞான காலத்தில் அதுக்கு மேலே அவங்க செய்கிறோம் இதுக்கு த கவனிக்கிறது இல்லை நமக்கு பெரிது துக்கந்தான் போடுவது அஞ்ஞான காலம் ஆகவே ஞான காலத்தில் மூச்சுக்கள் சிறுநாதிகள் செய்யும்போது இதை விவரங்கள் தெரிஞ்சு கொண்டு வாசனைகள் வருது என்று தெரிஞ்சு அந்த வாசனைகளை கெட்ட வாசனைகளை தாசனப்படுத்தி அதை கொடுக்காமலும் நல்ல வாசனைகளை தெரிந்து அது பலமில்லாமல் இருந்து அதுக்கு பலம் கொடுத்து அதோட சிவமையானால் கெட்ட வாசனைகள் எல்லாம் ஒளியும் அல்லது அடங்கும் ரெண்டும் தான் நடக்கும் எது நடந்தால் அவங்க லாபம்தான் இது நல்ல வாசனைகள் மேலங்கும் அதனால் அவங்க லாபம்தான் அப்படிங்கிறார் அதான் சம்சாரத்தை பலவிதம் படைக்கும் அன்றி படைக்கும்